வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் 23 இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையில் போர்ச்சுகீசியரின் கடைசி பிடியாக இருந்த யாழ்ப்பாண கோட்டையை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினர் பிளாசி போரின் போது ராபர்ட் கிளைவ் தலைமையிலான மூவாயிரம் படையினர் சிராஜ் உத் தவ்வா தலைமையிலான ஐம்பதாயிரம் இந்திய படையினரை தோற்கடித்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ரஷ்யாவின் இரண்டாம் கேத்தரின் பேரரசி கீவ் நகரில் யூதர்கள் குடியேற அனுமதி வழங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தட்டச்சு கருவி கண்டுபிடிப்புக்கான காப்புரிமத்தை கிறிஸ்டபர் லேத்தம் சோல்ஸ் பெற்றார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அயர்லாந்தில் அட்லாண்டிக் கடலின் மேல் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்த ஏர் இந்தியாவின் போயிங் விமானத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அதில் பயணம் செய்த முன்னூற்றி பேரும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு பெரு நாட்டின் தெற்கே இடம்பெற்ற மிக கடும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக எழுபத்தி பேர் உயிரிழந்தனா்